அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற தலைப்பிலே மனநலம் என்கின்ற ஒரு சப்சப்ட் மனநலம் என்கிற தலைப்பிலே அன்புடைமை அடக்கமுடைமை அவாறுத்தல் பொறையுடைமை வெகுளாமை ஒப்புரவறிதல் ஈகை வெக்காமை கள்ளாமை என்கின்ற ஒன்பது அதிகாரங்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம் மனத்தில் உள்ள மாசுகள் என்னவென்றால் பேராசை பெருங்கோபம் பொருட்பற்று பகுத்தறிவின்மை செருக்கு பொறாமை ஆகியவை இதில் பேராசையை நீக்க அவாரத்தல் அதிகாரத்தையும் செருக்கை நீக்கிக்கொள்ள அடக்கமுடைமை என்ற அதிகாரத்தையும் பெருங்கோபத்தை கையாள பொறையுடைமை வெகுளாமை ஆகிய அதிகாரங்களையும் பொருட்பற்றை நீக்குவதற்கு ஒப்புரவு அறிதல் ஈகை வெஹ்ஹாமை கள்ளாமை ஆகிய நான்கு அதிகாரங்களையும் ஓரளவு கற்றிருக்கிறோம் மனதிலுள்ள அவிவேக்கம் அல்லது மோகத்தை களைய அறிவு நலத்தின் கீழ் பல அதிகாரங்களை பார்த்திருக்கிறோம் அறிவுடைமை பேதைமை கல்வி கல்லாமை கேள்வி கடவுள் வாழ்த்து அரண் மெய்யுணர்தல் ஆகிய அதிகாரங்கள் அவை உள்ளத்தில் தெளிந்த பகுத்தறிவை வளர்த்துக்கொள்ள பேருதவி புரியும் புல்லறிவாண்மை என்கின்ற அதிகாரத்தையும் பார்த்ததாக எனக்கு நினைவு மறுள் நீங்கி மாசறு காட்சியை பெறுவதற்கு நல்லார் இணக்கத்தை நாடுதல் இன்றி அமையாதது இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி அவருக்குன்னு படித்தோம் மெய்யுணர்தல் அதிகாரத்தில் அந்த மருள் நீங்க வேண்டுமானால் மாசறு காட்சியை பெற வேண்டுமானால் காரணமான இருளாகிய அறியாமை மருளாகிய மோகம் அல்லது அவிவேகம் பகுத்தறிவின்மை சமயக் தரிசனம் என்று சொல்லப்படுகின்ற தெளிந்த பார்வை என்று சொல்லப்படுகிற மாசறு காட்சி இவைகளையெல்லாம் நாம் பெற வேண்டுமானால் நல்லவர்களுடைய இணக்கத்தை நாடுவது மிக மிக இன்றியமையாததாகும் எனவே நாம் இப்பொழுது பெரியாரை துணைக்கோடல் என்கின்ற அதிகாரத்தின் கீழ் நல்லவர்களை பெரியோர்களை சார்ந்திருப்பதை பற்றி சிந்திக்கப் போகிறோம் வாழ்க்கையிலே ஒரு குருநாதர் அவசியம் என்று சொல்லுவார்கள் இங்கே திருவள்ளுவருடைய வழியிலே சிறந்த பெரியவர்களை துணை கொள்ள வேண்டும் பெரியவர்கள் என்பது உண்மையிலேயே யார் இன்றைக்கு பெரியார் என்ற சொல்லிலேயே மருள் புதைந்து விட்டது அந்த மருளை நீக்கி உண்மையான பெரியார் யார் உண்மையான சிறியவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் பொருட்பாலிலே நாற்பத்தஞ்சாவது அதிகாரத்திலே பெரியாரை துணைக்கோடல் என்ற தலைப்பிலே திருவள்ளுவ பெருமான் பத்து குரட்பாக்களை நமக்கு அருளி அந்த குரட்பாக்களை நாம் இப்பொழுது படித்து பொருள் தெரிந்து கொள்வோம் பெரியாறை துணைக்கோடல் ஒழுக்கமும் அறிவும் அனுபவமும் மிகுந்த பெரியவர்களுடைய துணையை கொண்டிருத்தல் இந்த அதிகாரத்தில் மக்களையெல்லாம் காப்பாற்ற உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசனுக்கு தன்னுடைய குற்றங்களை எல்லாம் அறிஞ்சு நீதி நூல்கள் சொன்ன வழியில் அதனை நீக்கி அறிவும் ஒழுக்கமும் உடைய நல்லவர்களுடைய இணக்கம் மிக தேவையானதாகும் அப்படின்னு உபதேசிக்கிறார் எல்லோருக்கும் வேணும் குடும்பத்தில் பொறுப்பாக இருக்கிற தலைவனாக இருக்கட்டும் எல்லா மக்களுக்குமே இந்த கருத்து தெரிஞ்சிருக்கணும் தன்னை ஆளுகிறவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பது பொதுவாக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அரசன் தானும் உயர்ந்தவனாக பெரியவனாக இருக்க வேண்டும் இருந்தாலும் அவனுக்கும் பெரியவர்களுடைய துணை மிக அவசியம் வயதிலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் இதற்கு முன்னாடி அதிகாரம் ஒன்று இருக்குது அதை நம்ம இங்கே எடுத்துக்கல அதில் குற்றம் கடிதல் ஆறு வகையான குற்றங்கள் தன்னிடத்தில் இருக்காமல் இருக்கணும்னு அரசன் நடந்து கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் நாம் இங்கே இது அரசனுடைய விஷயமா இருக்கு பொதுவாக நமக்கு அறிவு நலத்தில் சிறந்தவர்களாக வாழணுங்கிறதுக்காக இந்த குரட்பாக எடுத்து கொண்டிருக்கிறோம் செயற்கரிய செய்வார் பெரியர் அப்படின்னு இருபத்தாறாவது குரலில் சொன்னதை நாம் ஞாபகப்படுத்திக்கலாம் அது நமக்கு நிறைய நன்மையை கொடுக்கும் அந்த கருத்தையும் சிந்திக்கலாம் நாம் அரசருக்கும் அமைச்சருக்கும் நாட்டிற்கும் பாதுகாப்பு அமைப்பிற்கும் பொருளுக்கும் படைகளுக்கும் நற்பிற்கும் நன்மை புரிய வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு அறிவும் ஒழுக்கமும் அனுபவமும் திறமையும் அதை சொல்லக்கூடிய சொல்வன்மையும் உடையவர்கள் தான் பெரியவர்கள் பெரியார் என்று சொல்லப்படுவார்கள் ஆற்றல் குறைந்த காலத்தில் ஆற்றலை வளர்க்க உதவுபவர்கள் பெரியவர்கள் செல்வத்தினாலும் பதவியினாலும் சிக்கல்கள் தோன்றும் போது கூட உற்ற உறுதுணையாக இருந்து வழிகாட்டுபவர்தான் பெரியவர் இதை குறித்த சிந்தனைகளை மேலும் நாம் தொடருவோம் அகர முதலாம் ஆதி பகவன் அனைவருக்கும் மனமார்ந்தேகம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவன் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன